தலைப்பு உண்மையாக எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் உயர்வாக இருக்க உறுதியாய் உழைத்தால் உயர்வு அவரவர் பக்கத்தில் கனவும் ஆசையும் இரு கால்கள் போல ஓடிக்கொண்டே இருந்தால் அது தரும் வாழ்க்கையின் முழுமையை படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ரேவதி கணேசன்